வேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணாத்தே நமயன் திரியமையா பரத்திளம் பாத்தே பரிசாப்பகவா இன் ஷ்லோகத்துல எல்லா யஜ்ஞத்த காட்டிலும் ஞான யஜ்யம் உயர்ந்தது அப்படின்னு புகழ்ந்து சொல்கிறார் அதுக்கு காரணம் மற்ற யஜங்கள்லாம் மனசை பக்குவப்படுத்தும் மனசுக்கு தூய்மையை கொடுக்கும் மனசில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் போக்கும் மனத்துக்கன் மாசிலன் ஆக்கும் மனசை ஒருமுகப்படுத்தும் மனசை விஷாலப்படுத்தும் நல்ல குணங்கள் நிறைந்ததாக ஆக்கக்கூடிய சக்தி மற்ற யஜங்களுக்கெல்லாம் உண்டு ஆனால் ஞான யஜ்யம் ஒன்று தான் நம்மளை வந்து பிறவியிலிருந்தே விடுவிக்கும் மீண்டும் மீண்டும் இந்த மனசோடையும் உடம்போடையும் உலகத்தோடையும் தொடர்பு கொண்டு பற்று வச்சு கஷ்டப்படுற சம்சாரத்திலேருந்து விடுவிக்கக்கூடிய சக்தி ஞான யஜத்துக்கு இருக்குங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் முதல்ல படித்தோமே பிரம்மஞ்ஞான யஜம் அதை பற்றி தான் சொல்கிறார் ஹே பரந்தப பிறர்களை எதிரிகளை வாட்டி எடுக்கக்கூடிய சக்தி படைத்த ஆற்றல் படைத்த அர்ஜுனா திரவியமையாத்து யாத்து பொருள்களை கொண்டு செய்யப்படும் யஜ்யத்தை காட்டிலும் ஞான யஜா ஸ்ரேயான் ஞான யஜமானது மிகவும் சிறந்தது ஞான யஜம்னு சொன்னால் ஸ்ரவணம் மனநம் படித்து தெரிஞ்சுக்கிறது மெய்ப்பொருள் ஆராய்ச்சி கற்று ஈண்டு மெய்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாராநேரின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா அந்த மெய்ப்பொருள் ஆராய்ச்சினா மெய் உணர்வை பெறுவது தான் அது சிறந்தது சிறந்ததுன்னா என்ன நம்மை பிறவியிலிருந்து விடுவிக்கச் செய்வது முற்றிலும் துன்பங்களிலிருந்து நம்மை விடுவிப்பது நம்மை நிறைவாக உணரச் செய்வது என்றெல்லாம் அதுக்கு பொருள் இரண்டாவது வரியில் சொல்கிறார் சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாபியதே அகிலம் கர்ம சர்வம் கர்மை சர்வம் கர்மன்னு சொன்னால் நாம் செய்யக்கூடிய நித்திய கர்மம் நைமித்திக கர்மம் காம்ய கர்மம் பிராயஷித்த கர்மம் எதாக இருந்தாலும் அதை தவிர நித்திய நைமித்திக கர்மங்களை நிஷ்காமமாக பண்ணுற கர்மயோகம் அதுமா அதெல்லாம் இதெல்லாம் தான் சர்வம் கர்மை அகிலம் கர்மன்னா மனசாலையும் வாக்காலையும் காயத்தாலையும் செய்கிறது எல்லா கர்மங்களும் ஞானே பரிசமாபியதே ஞானத்தை பெறுவதோடு நிறைவு பெறுகிறது இந்த கர்மமெல்லாம் மனசை பக்குவப்படுத்தி குருக்கிட்ட கொண்டு போய் விட்டு தத்துவ ஞானத்தை அறியிறவதோடு தான் நிறைவு பெறுகிறது ஆக ஞான யோகத்தில் தான் கர்ம யோகம் நிறைவு பெறுகிறதுங்கிறத ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுறார் அகிலம் கர்ம சர்வம் கர்ம ஞானே பரிசமாபியே ஜானயோகத்தோடு நிறைவு பெறுகிறது ஞான யோகத்தை கொடுத்துட்டு கர்மயோகம் நிறைவு பெற்று விடுகிறது பார்த்தங்கிறது அர்ஜுனனை பார்த்து கூப்பிடுறார் ஹே பார்த்த சொல்லி இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஸ்ரேயான் திரவியமயாத் யஜாத் ஜானய பரந்தபர்வம் கர்மாகிலம் பார்த்த ஜானே பரிசமா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம்